திருவையாறு சுவாமி திரு பஞ்சநதேஸ்வரர் திருவடி போற்றி தேவி திரு அறம்பளர்த்த நாயகி அம்மை திருவடி போற்றி விஞ்ஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரின் நூற்றி திருப்பதிகம் இது திருச்சி தம்பலம் சந்தணைந்த திருத்தொண்டர் மருங்குவர மாயரு தம்பால் நந்தி திருவருள்பெற்ற நன்னகரே முன்னிறஞ்சி புலம் நிலை கலங்கும் இடத்து ஐந்து புலம் நிலை கலங்கும் இடத்து அஞ்சேலும் பாகம் ஐயாறு என்று குந்தினீரை செந்தமிழின் சந்தைசை போட்டிசைத்தார் புகழிவேந்தர் புகழிவேந்தி இசைத்தங்க போட்டி இசைத்த ஏ நெங்கும் போரிக்கலங்கி நேரீ மய ட்டு ஐ மேல் வந்தி பொும் போ மயங்கி அறிவழிந்திட்டு ஐ மேல் அல வந்த போதாக அஞ்சேலென்று அருள் செய்வான் அமரும் போ அலமங்கோடு கஞ்சேனன் அருள் தேவன் அமரும் கோயில் அமரும் கோயில் வல்லமங்க மடவர் நடை ஞ்சி மடையந்தி வந்தம் வந்த மடவர்கள் நடமாட முழவதீர மடையந்தி சில மந்தி அலமந்து மரமேரி முகில் பார்க்கும் இதுவையாறே ரே சிலம அலமந்த மரமேரி முகில் பார்த்தும் திருபையாரே திருபையாரே அரைக்கசைத்து வெப்பரையன் பாவையோடும் அடலேறு ஒன்று அது ஏறி அன்டொல்லீர் பலியன்னு அடிகள் கோயில் கடலேரி திரை மோதி காவிரியின் உடன் வந்து தங்குல் வைகி திடலேரி சுரிசங்கம் செழுமுத்து அங்கு இன்று அலைக்கும் திருவையாரே ஏ கங்காளர் கைதாயமலையாளர் காணப்பேராளர் மங்கை பங்காள திரிலப் படையாளரு விடையாளரு பயிலும் கோயில் கொங்காள பொடில் நுழைந்து கூர்மாயால் இரகு உலர்த்தி செங்கால் நல்வெண் குருகு பைங்கானல் இறை தேறும் திருவையாரே செங்காலுருகு பைங்கானல் இறை தேரும் பூதல் நீங்கி ஆங்கால பொடில் நுழைந்து கூர்மாயால் ரகுலர்த்தி பூதல் நீங்கி செங்கால் நல் வெண்குருகு பைங்கானல் இறை தேறும் திருவையாரே திருவையாரே உன் பாயும் கொண்டு ஊரூரின் பலிக்கு உடல்வார் உமையாள் பங்கரு உமையாள் பங்கரு தான் பாயும் விடையேறும் சங்கரனார் தடல் ஒருவர் தங்கும் கோயில் ஏண்பாய வயலருகே மரமேரி மந்திபாய் மடுக்கல் தோரும் தேன்பாய மாண்பாய செழுங்கமல முட்டலரும் திருவையாரே திருவையரே நீரோடு கூவிளமும் நிலாமதியும் வெள்ளருக்கும் நிறைந்த கொன்றை தாரோடு தன் கரந்தை செடைக்கணிந்த தத்துவனார் தங்கும் கோயில் திருவையரே தாரோடி விசும்பளந்து கடினாறும் பொருள் அணைந்த வீதி பேரோடும் அரங்கேரி நடம் பயிரும் திருவையாரே திருவையாரே திருவையாரே விண்ணவர்க்கும் மவர்க்கும் நெறிகாட்டு வீழனாயி பூந்தாமன் அருங்கொன்றை சடைக்கணிந்த புண்ணியனார் நண்ணும் கோயில் புண்ணியனார் நண்ணும் கோயில் திருவையாரே காந்தார் வீசையமைத்து காரிகையார் பண்பாட கவினார்ாம் என்று அரங்கேறிமாடும் திருவையாரலா நடுவிசும்பில் நெருக்கி வரும் புறம் ஒன்றும் நீழ்வாயம்பு சென்றுலாம் படி தொட்ட சிலையாளி சேரும் கோயில் சிலையாளி மலையாளி சேரும் கோயில் திருவையாரே ஏன்றுலாம் குயில் கூவ கொழும் பிரதமர் வாய்ந்து வாசம் மல்கும் கென்றலர் அடி செழுங்கரும்பு கண்வளரும் திருவையாரே திருவையா அஞ்சாதே கைலாயமலை எடுத்து அறக்கர்கோன் தலைகள் பத்தும் மஞ்சாடு தோல் நெறிய அடர்த்து அவனுக்கு அருள் புரிந்த மைந்தர் கோயில் இஞ்சாயல் இளம் தொங்கின் பழம் வீழ இளமேடி இருந்து அங்கு ஓடி செஞ்சாதி கதிர் உழக்கி செழுங்கமல வயல்படியும் திருவையரே மேலோடி விசும்பணவி ியந்நிலத்தையக மிக அகழ்ந்து மிக்கு நாடும் மாலோடு நான்முகனும் அறியாத வகை நின்றான் மன்னும் கோயில் போலோட கோல்வளையார் கூத்தாட குவிமுலையார் முகத்தில் நின்று சேலோட சிலையாட செயிருவையாரே குண்டாடும் உத்துடுக்கை சமணரு தாக்கியரும் குணம் உண்டில்லா மிண்டாடும் மிண்டல் உரை கேளாதி ஆளாமின் என் தோழர் முக்கன்னர் எங்கீதர் இறைவர் இனிது அமருங்கோயில் செண்டாடும் புனல் பொன்னி செழுமணிகள் வந்து அலைக்கும் திருவையாரே அன்னமலி ஐயாற்றியம் பெருமானை அந்தன் காழி மன்னிய சீர்மறை வளர்ஞான சம்பந்தன் மறுவுபாடல் இன்னிசையால் இவை பத்தும் இசையுங்கால் ஈசனடியார்கள் தன்னிசையோடு அமர் உலகில் தவணறி சென்றியை திருவார் தாழாதன் தன்னீசையோ மருலையில் அவனறி தந்து அடாதன்